பாடம் இருநூற்றி அன்பளிப்பை திரும்ப பெறுவதோ ஜக்காத்தாக தர்மமாக குற்றத்தின் பரிகாரத் தொகையாக கொடுத்ததை திரும்ப விலைக்கு பெறுவதோ கூடாது இவற்றை அன்பளிப்பாகவோ அல்லது விலைக்கு வாங்கியோ வைத்திருப்பவரிடமிருந்து அதை வாங்குவது குற்றமில்லை